வணக்கம் நட்டினத்துள்ளல்களே இல்லாவிட்டால் வாழ்வில் சுவையே இருக்காது எதிலும் வெற்றியை தவிர்த்து தோல்வியே கிடையாது என்பது உலக இயல்பாக இருந்தால் உலகம் இன்றிருக்கும் இனிமையுடன் இருக்க முடியாது நிழலுக்கு இனிமை சேர்க்கும் வெயிலை போன்று வாழ்விற்கு இனிமை கூட்டுவது துன்பங்கள் தான் தாகம் ஏற்பட்டு நீர் அருந்தும் போது அது அதிக சுவையாக இருக்கும் தாகம் ஏற்படாதிருக்கும் பொழுது அருந்தும் நீர் சுவை இல்லாமலும் இருக்கும் வெற்றிக்கு இனிமையை சேர்க்க வேண்டுமானால் நாமே துன்பங்களை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் இல்லை துன்பம் வந்தால் மனம் தளர்ந்து விடக்கூடாது அது அச்சப்படக்கூடாது என்பதுதான் அவற்றை துன்பங்களாக கருதாமல் வெற்றிக்கான துணையாக கருத வேண்டும் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் துன்பம் வந்தால் துவண்டு விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர துன்பத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல துன்பம் நம்மை கண்டு ஓடிவிட வேண்டும் இது அறிவுடைய செயலாகும் வெற்றி பெற்றே தீர்வது என்று உறுதியை கொண்டிருப்பவர்களிடம் துன்பம் தானாகவே அடங்கிவிடும் துன்பம் நம்முடைய திறமைக்கு வலிமைக்கு விடப்படும் அறைகூவலாகும் துன்பங்கள் வந்துவிட்டு வெறுமனே செல்வதில்லை அவை நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்துவிட்டு செல்கின்றன அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் துன்பங்களே சிறந்த ஆசிரியர் என்று கூறுகின்றனர் பள்ளியில் பயில மறுத்தவர்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் என்னும் ஆசிரியரிடம் பயின்று உயர்ந்திருக்கின்றனர் பௌதிகத்திலும் கணிதத்திலும் லட்சியம் கொண்ட இளைஞர் ஆர்ச்சி பால்டு கப்பலை பற்றி ஆராய்ந்தார் கப்பலில் காந்த திசை காட்டிய பயன்படுத்தும் பொழுது பலவிதமான இடையூறுகள் ஏற்பட்டன காந்த திசை காட்டியின் தாறுமாறாக திரும்பி நின்றது ஒழுங்கான நிலையில் நிற்கவில்லை வடக்கு திசையையும் காட்டவில்லை கப்பலுடைய இரும்பினால் திசை காட்டி பாதிக்கப்படாமல் இருக்க ஒரு வழி கண்டுபிடிப்பதுதான் முன்வைத்து ஒரு நிலையில் நின்று திசையை காட்டும் முறையை கண்டுபிடித்தார் இவருடைய முயற்சியின் பயன் கப்பலின் பயணத்திற்கு பெரிதும் உதவியது இதுதான் இன்று வரை பின்பற்றப்படுகிறது எவ்வகை வசதிகளையும் போதியும் இல்லாமலே பல ஆண்டுகள் ஆராய்ச்சி நடத்தி மின்சார ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியமான விதியை கண்டுபிடித்தார் ஓம் பௌதிக ஆராய்ச்சிக்காகவே இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஏழை ஆசிரியரது ஆராய்ச்சியை எவரும் மதிக்கவில்லை பல ஆண்டுகள் வரை இவருடைய கண்டுபிடிப்பின் முக்கியம் அறியப்படாமலே இருந்தது ஆராய்ச்சி வசதிகள் அதிகமாக இருக்கும் பல்கலைக்கழகம் ஒன்றில் வேலை தேடிக்கொள்ள முயற்சி செய்தார் வேலை கிடைக்கவில்லை ஆனாலும் இவர் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் தன்னுடைய வயதில்தான் பல்கலைக்கழகத்தில் பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகுதான் இவர் கண்டுபிடித்த மின்சார அமைப்பை பலரும் அறிந்து கொள்ள முடிந்தது இவருடைய பெயரையே மின் ஓட்ட தடையை அளவிடும் அழகுக்கு வைக்கப்பட்டது துன்பங்களைக் கொண்டு பல விஷயங்களை கட்டறிந்து அறிந்தவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அறிவு பெற அனுபவம் பெற ஆர்வம் பெற அது இருக்கிறது வெற்றி கொள்ளப்படும் துன்பங்கள் நமக்கு பாடம் கற்றுத்தருவது மட்டுமல்ல எதிர்காலத்தில் நாம் ஈடுபடும் போர்களில் நமக்கு ஊக்கம் அளித்து உற்சாகமும் அளிக்கின்றன என்று கூறுகின்றனர் துன்பம் அனுபவிக்காதவர் வாழ்வின் சுவையை அறியாதவரை துன்பத்தால் பண்பட்டவரே வாழ்வின் வேரின்பம் பெற்றவராவார் என்கிறார் நமக்கு அதிக துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்பது இறைவனது விருப்பம் அல்ல நம்முடைய நன்மைக்காகவே அசௌகரியங்களை கொடுக்கிறார் என்று சொல்கிறார் ரோமாயின் மற்போர் வீரர்கள் மணல் மூட்டைகளை கட்டி தொங்கவிட்டு அதில் குத்தி குத்தி தம் உடலுக்கு உரம் சேர்ப்பார்கள் அவ்விதம் செய்யும் பொழுதுதான் அவர்களின் தசை நாறுகள் உரம் பெறும் உழைப்பாளியும் பெற்றிருப்பதற்கு காரணம் இயற்கையின் துன்பங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதுதான் காற்றுக்கும் மழைக்கும் அவர்கள் கடுகளவும் அஞ்சுவதில்லை வெயில் பணியை பொருட்படுத்துவதே இல்லை இவ்விதம் அவர்கள் துன்பங்களை பொறுத்துக் கொண்டு வேலை செய்வதால் அவர்களுடைய உடல் உரம் பெற்று உடல் உழைப்பு உடலை பயன்படுத்துவது போல துன்பங்கள் நம் மனத்தை பலப்படுத்துகின்றன நம்முடைய வலிமை நாம் ஈடுகொடுக்கும் எதிர்ப்பின் அளவு விகிதத்தில் இருக்கும் என்று விதிவகுக்கிறார் துன்பங்கள் தான் நம்மிடம் வரைந்திருக்கும் வலிமையையும் திறமையையும் வெளிப்படுத்துகின்றன என்பது உண்மையாகும் வீடு தீப்பிடித்து விட்டாலோ வெள்ளம் ஏற்பட்டாலோ சிலருக்கு அசாதாரண வலிமையும் திறமையும் வந்துவிடுகிறது அல்லவா சிறு கல்லை புரட்ட முடியாதவர்கள் கூட பெரும் வாரமுள்ள பொருட்களை தூக்கிவிடுவதை பார்த்திருக்கிறோம் இதற்கு காரணம் பித்தாகரஸ் கூறியது போன்று தேவையும் திறனும் அடுத்தடுத்து இருப்பதுதான் நன்றி வணக்கம்